திருமுகம் இருபத்தி ஐந்து தென்னாட்டின் சிறப்பியல் சிவமயம் கல்வி கேள்விகளில் சிறந்து அன்பு அறிவு ஒழுக்கம் முதலிய நற்குணங்களை அணியாக அணிந்த சிரஞ்சீவி இரத்தின முதலியார் அவர்களுக்கு சிவகடாக்ஷத்தால் தீர்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் மகாஸ்ரீ வேலுமுதலியார்க்கும் அவர்களிடமாக தற்காலத்திருக்கின்ற நாயக்கரவர்களுக்கும் என் வந்தனம் குறிப்பிப்பதுமன்றி இக்கடிதத்தினுள் அடங்கிய கடிதத்தை அவர்களிடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் இது நிற்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுவது ஒன்று என்னெனில் தாங்கள் சென்னப்பட்டினத்தை விட்டு நெல்லூர்க்கு உத்தியோக விஷயமாக போக கருதி பிரயத்தனஞ்செய்வதாயும் தற்கால அலுவல் தானே நீங்கிவிடுவதாயும் கேள்விப்பட்டேன் கேட்டனால் தொடங்கி மனம் சஞ்சலித்து கொண்டே இருக்கின்றது ஆனால் என்ன செய்வது திருவருள் நடத்த நடக்கின்றோம் என்று சமாதானம் செய்து கொண்டாலும் என் மனம் அமைதி பெறவில்லை ஆகலில் அவ்வாறு நேரிடில் முன்னதாக எனக்கு தெரிவிக்க வேண்டும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறது என்னெனில் சென்னப்பட்டினத்தை விடுத்தால் பட்டினத்துக்கு தென்பாகத்தில் அலுவல் நேரிட வேண்டுமென்று பிரார்த்திக்கிறது தான் என் பிரார்த்தனை திருச்செவிக்கு ஏறுமோ ஏறாதோ தெரிந்ததில்லை என்ன செய்வேன் எப்படியானாலும் ஆகட்டும் எனக்கு உடனே பிரயாணத்தின் உண்மை இன்மை தெரிவிக்க வேண்டும் தாங்கள் எழுதிய கடிதம் நாற்பது நாளைக்கு மேல் நான் காணப்பெற்றேன் நானும் அவசியம் தை மாசிக்குள் அவ்விடம் வர பிரயாணஞ்செய்கிறேன் வந்தால் ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு மேல் அவ்விடத்தில் இருக்க சம்மதமில்லை சரஞ்சிவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இஃது சென்னப்பட்டணம் மகாராஜராஜ ஸ்ரீ இரத்தின முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு